எண்ணெய் நெய் ரெண்டு ஊற்றி காஞ்சதும் முருஞ்சி அலை பட்டை மரட்டி இதெல்லாம் போட்டுட்டு அது பொறிஞ்சதும் இந்த ஜீரகம் போட்டுடுவோம் ஜீரகம் பொறிஞ்சதும் நல்லா வருத்துக்கு மீரகம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆன உடனே இந்த பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் இந்த முந்திரி ஆப்ஷனல் முந்திரியும் பச்சை பட்டானியும் நம்ம வீட்டில இருந்தா பொல்ல இல்லை அப்படியே கூட செஞ்சுக்கலாம் முந்திரி வறந்ததும் பச்சை பட்டாணி போட்டு எண்ணெயிலே வதக்கிடுவோம் அப்புறம் இந்த பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணி எடுத்துட்டு அதில் போட்டு அதில் ஒரு டாஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் ரைஸ்க்கு ஒனிமுக்கால் அளவு தண்ணி விட்டு நல்லா பண்ணி விட்டுடுவோம் கொதி வந்தோன்னே உப்பு இந்த டிஷ் செய்யணும்னால உப்பு கலந்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கலந்து விட்டுடலாம் சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஜீரக புலாம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்